ம் பிரபாரிஜாத்தய தோத்தவேத்தைக்கணாயீமே நமர்ஜுனோயம் சரதி பூருஷி வாயபலாதிவோஜித பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்து மூலமாக ஒரு கேள்வி கேட்குறான் கேன प्रयुक्तः, अयं பூருஷா பாபம் சரதி எதனால் மனுஷன் தப்பான காரியத்தை பண்ணுறான் அயம் பூருஷ இந்த மனிதன் கேன பிரயுக்தா எதனால் தூண்டப்பட்டு பாப்பம் சரதி அதங்குறதுக்கு வந்து டாபிக் மாறுறதுன்னு அர்த்தம் ஹே வார்ஷ்ணேய விஷ்ணி வம்சத்தில் வந்த பகவானே கிருஷ்ணா அனிச்சன்ன பி அனிச்சன்ன பின்னா விரும்பாவிட்டாலும் கூட விரும்பாவிட்டாலுங்கிறது நம்ம ஒன்றும் சேர்த்துக்கணும் யாருக்குமே துன்பம் பிடிக்காது துன்பத்துக்கு காரணம் வந்து நம்ம சாஸ்திரப்படி நாம் பண்ணுற பாபந்தான் யாரும் துன்பத்தை விரும்புறதில்லை துன்பத்துக்கு காரணமான பாபத்தையும் நாம் விரும்பக்கூடாது ஆக துன்பத்தை விரும்பலைன்னா துன்பத்துக்கு காரணமான பாபத்தை தவிர்க்கணும் அப்போது அனிச்சன் அப்பினா பாபலம் அணிச்சன் அப்பி பாபத்தோட பயனான துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படலைன்னா கூட யார் துக்கத்துக்கு ஆசைப்படுவா ஒருத்தரும் துக்கத்துக்கு ஆசைப்பட மாட்டாள் ஆனால் துக்கத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம் பண்ணினால் பாபத்தோட பலன்தான் துக்கம்ங்கிறோம் ஆக இது வந்து நிறைய பேர் நம்பிக்கை இருந்தால் தெரியும் சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருந்தால் பாபத்தோட பலன் துக்கம்னு புரியும் நாம் முன்னால் செஞ்ச தப்புக்கு தண்டனையே நான் இப்போ அனுபவிக்கிறோம் வாழ்க்கையிலே சொல்கிறோமே ஸ்தூலமாகவே பார்த்தா நான் முந்திலாம் சரியாக உடம்பை கவனிச்சிக்கல அதனால தான் இப்போ வந்து உடம்பு வியாதியெலாம் வர்றது நான் கஷ்டப்படுறேன் நான் ஆரம்பத்துலேருந்தே ஆரோக்கியத்தை கவனிச்சுருந்தா நான் எனக்கு இப்போ கஷ்டம் வந்திருக்காது எல்லாருக்குமே தெரியும் சிகரெட்டு பிடிக்கிறது கெடுதல் அப்படின்னு எல்லாம் போர்டு கூட வச்சுருக்கு குடிக்கிறது உடம்புக்கு கெடுதல் ஆனால் இதெல்லாம் கெடுதல் வரும்னு தெரியும் அறிவில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனால் அறிஞ்சாலும் ஏன் பண்ணுறோம் அது என்ன காரணம் அதுதான் அர்ஜுனன் கேட்குறோம் எந்த காரணத்தினால நாம் தப்பு பண்ணுறோம் தப்பினுடைய பிரயோஜனம் தெரிஞ்சும் கூட நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம் அனிச்சன்னப்பி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதாங்கிறது செகண்ட் வரி பலாத்து நியோஜிதகா இவ. யாரோ நம்மளை புஷ் பண்ணுற தூண்டி பண்ணுற மாதிரி நம்ம ஏன் தப்பெல்லாம் பண்ணுறோம் சுருக்கமா சொன்னால் நாம் வந்து நோயிங்லி வி ஆர் டூயிங் ராங் திங்ஸ் தப்பு பண்ணினா நமக்கு கஷ்டம் வரும்னு தெரிஞ்சுக்கூட ஏன் தப்பு பண்ணுறோம் அது தெரியணுமே அதுக்கு காரணம் என்ன அதை சொல்லணும் ஏன்னு கேட்டால் இவ்வளவு அழகா வாழ்க்கையை பகவான் படைச்சிருக்கார் வாழ்கிறதுக்கு எல்லா விதமான புரொவிஷனும் கொடுத்துருக்கார் அப்படின்னு நம்ம ஏன் துக்கப்படுறோம் அது மாத்திரம் இல்லை துக்கப்படுறதுக்கு காரணமான தப்பெல்லாம் ஏன் நம்ம பண்ணுறோம் இது ஒரு நியாயமான கேள்வி அதுக்கு பகவான் என்ன பதில் சொல்றாருன்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல இருந்து பார்ப்போம் அர்ஜுன உவாச்சேன பிரயுக்தோயம் பாபம் புருஷ அனிச்சன்னேய